ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் சித்திரமாசம் பிறந்தவுடனே வருஷப்பிறப்பு அந்த வருஷப்பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு நாம் பண்டிகைகள் விரதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம் அதில் முதல்ல நாம் செய்யக்கூடியதான பண்டிகை வருஷப்பரப்பு சித்திர வருஷப்பரப்புங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகையாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பகவான் கீதையில் சொல்கிற பொழுது பிருக்சாம ததா சாம்நாம் காயத்ரி சந்தசாமகம் மாசாநாம் மார்க்கசீர்ஷோகம் ரித்தூனாம் குசுமாக்கரா அப்படின்னு பகவான் சொல்கிறார் சாமா சாம வேதத்தில் நிறையா சாமாக்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ப்ஹத் சாமாவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அதாவது யஜங்கள்லே நிறையா யஜ்யங்கள் நம்முடைய வேதம் காண்பிக்கிறது அதில் அத்திராத்திரம்னு ஒரு அந்த அதிராத்திரங்கிற யாகத்தில் பிருஷ்டோத்ரம் அப்படின்னு ஒரு சாமகானம் இருக்கு அந்த சாமாவுக்கு ப்ரகத் சாமான்னு பேர் அந்த அதிராத்திரங்கிற யாகத்தில் செய்யக்கூடியதான பிருக சொல்லக்கூடியதான பிருக்சாமாவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அதே போல் சந்தசுகளில் காயத்ரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பொழுது மாதங்களுக்குள்ளேயே நான் மார்கழி மாதமாக இருக்கேன் ரித்துக்கள்லே வசந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் சொல்கிறேன் வசந்த ரித்துன்னா சித்ர மாத பரப்பிலிருந்து ஆரம்பமாகிறது அது ஒரு பண்டிகை அது அந்த சமயங்களில் தான் மரங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும் அதனால் அதற்கு வசந்த பேர் நாம் செய்யக்கூடியதான சுபகர்மாக்கள் உபநயனம் கல்யாணம் யஜங்கள் இவைகளுக்கெல்லாம் வசந்த ரித்துவை தான் முதல்ல முகூர்த்தமாக காண்பிச்சிருக்கா அந்த வசந்த ரித்து ஆரம்பமான தினம் அந்த வருஷப்பரப்பு அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் அன்றைய தினத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுதோ சைரே மாசி ஜகத்பிரம சசர்ஜ பிரமே ஹனி சுக்லபே சமிரன் தூ தூரியோதே சதி சித்திரமா வருஷப்பரப்பு அன்றிரிதான் ப்ர இந்த உலகத்தை சஷ்டி பண்ணி தேவதைகள்டே கொடுக்கற கிரகங்கள்ட்டே கொடுக்கற கிரகாண்ட டத்தூன் மாசான வத்சரா வத்சராதி ததௌச பகவான் பிரம்மா सर्वदेव समागमे தேவதேகளுள் வசமாக இந்த லோக்கத்தை கொடுக்கக்கூடியதான தினம் இந்த சித்திர வருஷப்பரப்பு அது ஒரு பண்டிகையாகவே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் என்ன செய்யணும்னா காலம்பரை மங்களஸ்நானம் பண்ணணும் என்ன தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது வத்சராதவோ வசந்தாதவோ வளிராஜ்யே தைலாபியங்கமக்குர்வானாக நரக்கம் பிரதிபத்தியத்தே வருஷப்பிறப்பு அன்னிக்கு அவசியம் கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் மங்களஸ்நானம் செய்யணும் யார் அப்படி செய்யலையோ நரக்கம் பிரதிபத்தியத்தே அவனுக்கு நரக்கம் தான் கிடைக்கிறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படியே வருஷப்பிறப்பு அன்னிக்கி மங்களஸ்நானம் பண்ணி அன்றைக்கு செய்ய வேண்டியதான பூஜைகள் தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணிக்கணும் பண்ணிண்டு பிறகு பூஜை பண்ணணும் வருஷப்பிறப்பு பண்ணிக்கி யாரை பூஜை பண்ணணும்னா பிரம்மாவை பூஜை பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அன்றைய தினத்தில் நவகிரகங்களோடு சேர்த்து பிரம்மாவை பூஜை பண்ணுறது புஸ்தகங்கள் வச்சு பஞ்சாங்கம் புராண புஸ்தகங்கள் வச்சு காயத்ரி சொல்லி பிரம்மாவை பூஜை பண்ணி நாலு வஸ்துக்களை நிவேதனம் பண்ணணும் அதாவது பானகம் நீர்மோர் வடபரப்பு வடபரப்புன்னு சொல்லக்கூடியதான முன்னியண்ணம்னு பேர் அது வெள்ளப்பாகுல வேப்பம் பூ வேப்பம் கொழுந்து கலர்ந்து அதை நிவேதனம் பண்ணணும் அப்படி அதில் மாமரத்தனுடைய புஷ்பம் மாமரத்து மாம்பூ வேப்பம் பூ வேப்பம் கொழுந்து இவைகளை கலந்து திதிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லா ருச்சிகளும் இருக்கும் அதில் அதை பிரம்மாவுக்கு நிவேதனம் பண்ணி பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நமோ பிரம் ஓம் நமோ பிரம்மனே துப்பியம் காமாயச்ச மகாத்மனே नमस्तेस्तु नमोस्तुते நமஸ்து நமேஷா துட்டையமோஸ் ப்ஷாச்ச மாச மாசேத்து ஷட்ஜியஞ்ச பஞ்சிய மின்சர்த்த நமஸாதிபயேபிய நமோ நம அப்டியிரோத்தம் பண்ணி ப்மூஜமன் நேதனமரணம் அதற்கப்புறம் அந்த வேப்பம்பூ கலந்த அந்த பிரசாதமாக எடுத்துக்கணும் எல்லோரும் அதை சாப்பிடணும் ஒரு மந்திரம் சொல்லி சாப்பிடணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது சதாயுர் வஜ்ரதேகாய சர்வசம்பத்கராஜ ச சர்வாரிஷ்ட விநாசாய நிம்ப கந்தல பக்ஷணம் சூத்தமக்ரியம் தவ சச்சந்தனம் பபாம்ய சர்வகாமத்தித்தஜே அப்படின்னு இந்த இந்த ஸ்லோகங்களை சொல்லி அதை சாப்பிடணும் என்ன அர்த்தம்னா இந்த வேப்பம் வேப்பம்பூ வேப்பம் கொழுந்து மாம்பூ இந்த கலந்த கலவையை நான் சாப்பிட்றேன் இந்த வருஷப்புற பண்ணிக்கி எதற்காகன்னா சதாஜுர் வஜ்ரதேகாயா என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் வியாதி இருக்கப்படாது தீர்க்கமான ஆயுசோடு இருக்கணும் சர்வ சம்பத்கராயச்சா எல்லா சம்பத்துகளும் எனக்கு கிடைக்கணும் சர்வாரிஷ்ட விநாசாயா எல்லா விதமான அரிஷ்டங்களும் போகணுங்கிறதுக்காக நான் இந்த கலவையை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடணும் இதை காலவேளையில் செய்துக்கணும் பிறகு மத்தியானத்துக்கு மேலே பஞ்சாங்க பட்டணம் பண்ணுறது ஒரு சம்பிரதாயம் ஒவ்வொரு பிரதேசங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி இந்த வருஷப்பிறப்பு கொண்டாடப்படுறது கேரளா கேரளா பக்கங்களில் விஷுக்கனின்னு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது முதல் நாளைக்கு ராத்திரியே சுவாமி கிட்ட கோலம் போட்டு பழங்கள் ஆபரணங்கள் புது வஸ்திரம் காய்கறிகள் எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுவிடணும் முதல் நாள் சாயங்காலம் மறுநாளைக்கு காலம்புர எழுந்து பழுத்தேச்சி ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணி இதை அனைத்தையும் பார்க்கணும் ஆபரணங்கள் பழங்கள் காய்கறிகள் புது வஸ்திரம் எல்லாத்தையும் பார்த்து சுவாமிக்கு நீராஜனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு விஷுக்கனின்னு ரொம்ப விசேஷமாக கேரளாவில் கொண்டாடப்படுறது நம்ம பக்கங்களில் இது மாதிரி பிரம்மாவுக்கு பூஜை பண்ணி இந்த நிம்பக்கந்தள பட்சணம் அப்படின்னு இதை சாப்பிட்றது இதுதான் பஞ்சாங்கத்தில் நிம்ப குசும்பக்ஷணம் அப்படின்னு போட்டிருப்பான் இந்த வேப்பம்பூ இந்த கலந்த கலவையை அன்றைக்கி காலம்பரை எடுத்துக்கணும் அதற்கப்புறந்தான் காஃபியோ ஏதாவது சாப்பிடணும் வரும் வயத்தில் இதை சாப்பிட்டுட்டு காலம்பரையோ மத்தியானத்துக்கு மேலேயோ பஞ்சாங்கம் வாசிக்கிறது அன்றைய தினத்தில் அந்த வருஷம் பூரா உள்ள பஞ்சாங்க பலன்களை வாசிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இப்படி தான் நாம் வருஷப்பிறப்பை கொண்டாடணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்